அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொருள் கருவி காலம் வினை இட நொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அதற்கான பொருள் அதற்கு தேவையான சாதனங்கள் அதாவது கருவிகள் ஏற்ற காலம் எந்த நேரத்தில் செய்யணும்னு தகுதியான செயல் அதற்கு பொருத்தமான காரியங்கள் உற்ற இடம் அதுக்குன்னு உள்ள இடத்தை இந்த அஞ்சையும் சந்தேகமர ஆராய்ந்து முடிவு செய்து செயலை செய்வாயாக என்பதுதான் என்னுடைய பொழிப்புரை கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம் திட்டமிட்டு கொண்டு தேவைக்கு அதிகமாக பொருள் முதலியவற்றை சேகரித்து கொண்டு இடத்தையும் காலத்தையும் அனுசரித்து நல்ல பயன் கொடுக்கக்கூடிய செயலை செய்ய வேண்டும் காலம் இடம் வினை அறிதல் முன்னே கூறப்பட்டன முன்னாலேயே சொல்றதுக்கு காலமறிதல் இடமறிதல் அதெல்லாம் பார்த்துருக்கோம் பொருள் கருவி வினைக்கேற்றவாறு அறிய வேண்டும் இந்த ஐந்தையும் குறையின்றி அறிய வேண்டும் என்று இங்கே உபதேசம் செய்கிறார் பொருள்ங்கிறதுக்கு வடிவேலி செட்டியாருடைய உரையிலே காணப்படுகிறது அழியும் பொருளும் ஆகும் பொருளுங்கிறார் கருவிங்கிறது தன் சேனையும் பகைவர் சேனையும் காலம்னா தனக்காகும் காலமும் பகைவர்களுக்கு ஆகும் காலமும் வினைனா தான் வெல்லுதலில் வல்ல தொழிலும் பகைவர் வெல்லுதலில் வல்ல தொழிலும் இடம்னா தான் வெல்லும் இடமும் பகைவர் வெல்லும் இடமும் அமைச்சன் ஒருவன் இவற்றை ஆராய்ந்து செயலில் இறங்க வேண்டும் என்பது கருத்து இதனுடைய நுணுக்கத்தை நன்றாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி பொருள் அழியும் எந்த பொருள் நமக்கு சேரும் நம்முடைய சேனா பலம் என்ன பகைவருடைய சேனை எப்படிப்பட்டது பலம் இல்லை கருவி அவங்களுக்கு எவ்வளோ சாதனம் இருக்குது நமக்கு எவ்வளோ சாதனம் இருக்குது நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் நாம் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் சாமர்த்தியமாக பண்ணணும் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம எந்த இடத்துல இருந்தால் ஜெயிக்க முடியும் அவர்கள் எந்த இடத்துல இருந்தால் ஜெயிச்சு விடுவார்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து காரியத்தில் இறங்கணுங்கிற சாணக்கிய நீதியில நாலாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது ஸ்லோகம் ரொம்ப அழகா சில விஷயங்களை சொல்லுகிறது கஹ்கால்காணி மித்ராணி கோதேஷ் கௌமௌ கஷ்டம் காச்சமே சக்திஹி இது சிந்தியம் முகுர்முகு எந்த தேசத்தில் இருக்கிறோம் நமது நண்பர்கள் எத்தகையவர்கள் நாம் எக்காலத்தில் வாழ்கிறோம் நமது வரவு செலவு எத்தகையது நமது தகுதியாது நம்முடைய வலிமை என்ன என்று ஒருவன் நினைத்து பார்க்க வேண்டும் தன்வலியும் மாற்றான் வலியும் வினைவலியும் துணைவலியும் தூக்கிச் செயல்னு ஒரு இடத்துல வரும் காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிந்து கற்ற நூல் உற நோக்கி தெய்வம் நுனித்து அறம் குணித்த மேலோர் சீலமும் புகழ்க்க வேண்டும் செய்கையும் தெரிந்து கொண்டு பால்வரும் உறுதியாவும் தலைவருக்கு பயக்கும் நீரார் என்று கம்பராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே மந்திரப்படலத்திலே அதாவது ஆயிரத்தி பாடலிலே கம்பர் அருளி செய்திருக்கிறார் சக்கரவர்த்தியின் மந்திரிகள் வினை செய்வதற்கு தக்க காலத்தையும் இடத்தையும் அதற்குரிய கருவிகளையும் அறிந்து தாம் படித்த அரச நீதி நூல்களோடு சீர்தூக்கி பார்த்து தெய்வத்தை தியானித்து அரசியலத்தை பெருக்கிய மேலோர்கள் அவர்கள் ஒழுக்கத்தையும் புகழ் அடைவதற்குரிய செயல்களையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டு அவ்வாராய்ச்சியின் பயனாக வரும் நற்பயன்கள் யாவற்றையும் தம் அரசனுக்கு கொடுக்கின்ற தன்மையுடையவர்கள் நல்லதெல்லாம் பண்ணி ராஜாவுக்கு பெருமையை சேர்க்கிறவர்கள் அப்பேற்பட்ட தன்மையுடைய அமைச்சர்களோட தசரதர் இருந்தார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயம் இது தூக்கி வினைசை ஆத்திச்சூடி தூக்கி வினைசைனா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு காரியத்தை செய்யணும்னு அர்த்தம் இதுலயே அகச்சான்றுகள் பார்க்கலாம் குரல் அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அமைச்சருடைய லட்சணத்தை சொல்ற போது என்னெல்லாம் பார்த்து பண்ண வேண்டியது அமைச்சுங்கிறது எப்படி ராஜாவுக்கு சொன்னார் முதல்ல படை குடி கூழ் அப்படின்னு அதே மாதிரிதான் இதுவும் அப்புறம் நானூத்தி எண்பத்தி மூணாவது குரட்பா காலம் அறிதல்ல அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயல் சரியான கருவிகளோட சரியான காலம் அறிந்து ஒரு காரியத்தை செஞ்சா செய்ய முடியாததுன்னு ஒரு காரியம் இருக்கா என்ன என்பதெல்லாம் இதனுடைய கருத்து இனி பதவரை பார்க்கலாம் பொருள் செயல் செய்யும் முன்பு அதற்கான பொருள் கருவி அதை செய்வதற்கான கருவி காலம் அதை செய்ய தகுந்த காலம் வினை செய்ய வேண்டிய தொழில் இடநொடு தகுந்த இடம் ஐந்தும் ஆகிய இவ்வைந்தினையும் இருள்தீர சந்தேகம் இல்லாமல் எண்ணி நன்கு ஆலோசித்து செயல் செயலை செய்ய வேண்டும் செயல் செய்யும் முன்பு அதற்கான பொருள் அதை செய்வதற்கான கருவி அதை செய்ய தகுந்த காலம் செய்ய வேண்டிய அதாவது செயல் தகுந்த இடம் ஆகியனையும் சந்தேகமில்லாமல் நன்கு ஆலோசித்து செயலை செய்ய வேண்டும் இதுவே இதனுடைய பொழிப்புரை இட நொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்